சுவயா ருணகிர அனுகிரகம் பண்ணி கொடுத்து கந்தரனுபூதி நித்தம் குமரா குமரா பூராச்சம் வள்ளிதேவசேனா காந்தஸ்மரணம் ஜய ஜய சுபிரமோம் மயூராதி மகாக்கியூடம் மனோகாரிதேகம் மகச்சித்தேகம் மகீதேவம் மேதாபம் மகாதேவபாலம் பதே லோகபாலம் ஞானானந்த கிருப்பையால் ஞானஸ்கந்தனை பற்றி பாட வரது முருகாச்சரணம் இன்னைக்கு உண்டான பாசுரம் இருபத்தி ஏழு நேத்தி சொன்ன பாசுரம் வசதி எவ்வளவு சொன்னாலும் தகும் ஏன்னா அந்த ஆதாரமிலேன் உன் அருளை பெறவேன் ஆதாரமிலேன் உன் அருளை பெறவேன் ஆதாரமிலேன் அருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் இணைந்திலேயே இந்த ரெண்டு லைனை போரும் வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணி இந்த ரெண்டு தான் சம்போதனம் சுப்பிரமணியனை பார்த்து ஞான ஸ்கந்தனை பார்த்து சொல்கிறது வேத ஆகம ஞான வினோத மனோதீதா இது ஒரு சம்போதனம் சுரலோக சிகாமணியை ரெண்டாவது கூப்பிட்டு உன்னுடைய அருளை அடைவதற்கு ஆதாரமில்லைன் நீ தான் என்னை பற்றி நினைக்கலையே இதுதான் இவ்வளோ சிம்பிள் ஆனால் இதில் தான் வியாக்கியானம் அப்படிதோ வளரணும் ரெண்டு ஆடியோவில் வளரனது அது என்னன்னா இந்த ஆதார இளைநருளை பெறவேங்கிறது தான் அது வந்து ஒரு சாதகனுக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வேதத்தை காமிக்கிறது நிர்வேதத்தை காமிக்கது அவனுடைய கீழ்நிலைத்தன்மையும் அடைய வேண்டிய அடைந்திருக்க வேண்டிய அடைந்திருக்க வேண்டிய மேல் நன்மையும் அந்த அந்த மூர்த்த எந்த மூர்த்தத்தை நாம வந்து சேவிக்கிறோமோ அதனுடைய கருணையும் மேன்மையும் அப்புறம் உருகி அதை பத்தி பிரார்த்தனை பண்ணுறதும் சொல்கிறது அப்போது நீ தான் என்னை பற்றி கேர பண்ணலையே நினைக்கவே இல்லையே அப்படி சொல்கிறார் ஒன்றே இல்லாமல் எனக்கு வேறு ஒரு துணை எனக்கு இல்லை எனக்கு நீ அனுகிரகம் பண்ணி நான் கடை வேண்டும் அதற்கு அனுகிரகம் பண்ணப்பா ஏ ஞானஸ்கந்தான்னு சொல்கிறது தான் ரெண்டு ஆடியோ போயிருத்தது மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விரியின் பயன் இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே இவ்வளவு பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வாகனன் வானவனி மயிலேறியவ தேவன் தேவதேவன் தேவதேவன் மகாதேவன் அவருடைய பிள்ளை அவரை வந்து அவரே அதேதான் அப்போ மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ இவ்வளவுதனா பொன்னே மணியே பொருளே அருளே மின்னே மண்ணே மயிலேறிய வானவனின்னு இப்படி ஆறு விதமாக அந்த ஞானஸ்கந்தனை சம்போதனம் கூப்பிடுறது ஸ்கந்தா குஹா ஷண்முகா சுப்பிரமணியா அப்படின்னு கூப்புற மாதிரி மின்னே நிகர் வாழ்வை விரும்பி யான் என்னே விதி என் பயன் இங்கு இருவோம் பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறிய வானவனி மின் மின்னல் இது வந்து எனர்ஜி சக்தி பிரகிருத்தி அந்த பிரம்மத்தினுடைய சக்தி இது பிரம்மத்தினுடைய சக்தி அந்த மின்னல் வருது இல்லையா மழை காலத்துல முதல்ல மின்னல் தெரியும் ஒளி அதுக்கப்புறம்தான் சவுண்டு வரும் இடி மின்னல் முதல்ல வந்து இடி பின்னல் வரும் அப்போ முருகன் அனுகிரகம் உண்டதுக்கு முன்னால அப்படி மின்னல் மாதிரி ஒரு காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இடி மாதிரி ஒரு ஒரு வாய்ஸோடு சொல்லுவார்கள் கிரந்தத்தில் எல்லா கிரந்தத்துலையும் வரும் இந்த மாதிரி அந்த மின்னல் போன்ற ஒரு ஒளி ஒரு ஒளி ஒளி லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக சயின்ஸ் பிரகா பிரகாஷ் சவுண்டு வந்து கம்மியாக ஸ்பீடில் தான் போகும் அப்புறம் அவருடைய குரல் அனுகிர குரல் வரும் அப்படியும் நீ சுப்பிரமணியா நீ வந்து அனுகிரகம் பண்ணணும் எப்படி அந்த அந்த மின்னல் சொன்னது இல்லையா அது வந்து அந்த வோல்டேஜ் இருக்க கரண்ட்டு பல கிலோ வோல்ட் ஓல்ட்ருக்கும் அவ்வளவு சக்தி உண்டுது வந்து அன்றைக்கி பார்த்துருக்கலாம் அது மின்னல் அடித்தா அவ்வளோ ஓம் தத்தது பிரம்மா அர்ப்பணம் ஞானஸ்கந்தா அது நிகர்னால் ஒத்த மன்ன மண்ணே நிலையாக இருப்பவனே அதாவது அப்படின்னு இந்த உலக வஸ்துக்கள் இது பொண்ணு பொண்ணுன்னா கோல்டு இந்த கோல்டு வந்து ஏயூன்னு கெமிக்கல் இண்டிகேட் பண்ணுவார்கள் கெமிஸ்ட்ரி பற்றி விழுது ஏஜினா சில்வர் ஏயூனா கோல்டு அதை ஒரு எம் சேர்த்துண்டா ஓம் எடுத்து அப்போ அப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு இருக்கக்கூடிய ஞானஸ்கந்தா அது அந்த கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்னா இருக்கிற உலோகங்கள் கொள்ளையே வசத்தி தங்கம் இல்லையா பிளாட்டினும் சொல்லாதீங்க அதை விட்டுடுங்க இப்போதைக்கும் மணி பலவிதமான மணிகள் இருக்கு அப்படிப்பட்ட மணியும் அதாவது கிடைக்காத மணி எம் ஓ என் மணி இல்லை இது வந்து இந்த மணி நாகமணி மாதிரி நவ மணிகள் இருக்குல்ல அது மாதிரி பொருளை எல்லா வஸ்தும் நீதான்ப்பா அருளை அனுகிரக சக்தியே நீதான் அனுகிரகமே நீதான் அனுகிரகத்தல இந்த அனுபவம் இதே வந்தது இந்த அனுபூதி வந்தது மண்ணே அப்படி மயில் ஏறிய வாகன அந்த ஆணவமலமான சூரபத்மனை முடித்து அவனை அருட் செய்து தன்னுடைய வாகனமாக ஆக்கிக் கொண்ட அனுகிரக சக்தி கொண்டவன் எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கரப்பிட்றது பொண்ணும் மணியும் பொருளும் போன்றவனே அருள் ரூபமே அருளாக ரூபமாக இருந்தனால்தான் அவ்வளவு ஆயிரத்தி அண்டம் நூற்றி யுகம் அப்படி அரசாட்சம் பண்ணி சூரனாகவும் பத்மனாகவும் இருந்துற சூர பத்மனாக இருந்ததை மயிலாகவும் சேவலாகவும் மாத்தின்றார் அப்போ அனுகிரகத்தால் தனக்கு முடிக்கலையே அந்த சைத்தன்யம் அப்படி இருக்க மாற்றிட்டு நமக்கு கைக்கறி மன்றாபிள் பண்ணியாச்சப்போம் அப்படி மின்னல் மாதிரி நிலையில்லாத வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அதை நான் விரும்பினதால் அதை ஏற்றிருந்ததுனால விதியினுடைய பலனா அது நான் பண்ண பாப்ப பண்ண உங்களுடைய பலனா இப்படி ஆகிட்டேனே முருகா என்னை ரட்சிப்பாஜாக காப்பாற்றுவாஜாக அப்படி சொல்கிறாப்பில் இருக்கு போன இதில் வந்து போ பாசுரத்தில் நிர்வேதத்தை இங்கே வந்து ஏகமாக சம்போதனை பண்ணிவிட்டு நான் வந்து லௌகிக வாழ்க்கையில் அப்படி மாட்டின்றேனே எனக்கு நீ வந்து என்னுடைய பாப்ப அப்படி மாட்டின்றேனே எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு பிரார்த்தனை பண்ணுற அப்படில் சொன்னார் என்னென்னா அது பொண்ணே கோல்டன் மாதிரி அப்படி படப்படப்படவான இருக்கக்கூடியவன் ஆமா முருகன்னா இருக்கிறது இல்லை அழகு ஜாஸ்தி சகப்பாக இருக்கக்கூடியவன் ஏற்கனவே செம்மையை பற்றி பேசியிருக்கோம் அனுகிரம் அப்படி அருமையான விஷயம் மணி மணி மாதிரி பிரகாசமாக இருக்கக்கூடியவனு பொருளே அது பேரென்ப வஸ்து அதாவது ஆனந்த வஸ்துவாக இருக்கக்கூடியவன் அருளே அவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அனுகிரக ரூபமாக இருக்கக்கூடிய அருளே ரூபமாக இருக்கக்கூடியவன் ஞானஸ்கந்தன் அப்புறம் நிலை பெற்ற தலைவர் மண்ணு அப்புறம் மயிலேரிய வாகனவன் இந்த இது மயூரம் அந்த மா மயூரத்தை வந்து வாகனமாக கொண்ட மயிலானவன் மயூரத்துக்கு ஒரு இது என்ன உதாரணம்னா இந்த த்ரீ சம்போகம் இல்லாமல் பிறக்கிறதுன்னு சொல்வார்கள் அவ மொத்தம் சூர பத்ம ரெண்டு இதில் ஒத்தரை மா மயிலா வாகனமாக பண்ணிட்டார் நிகர் வாழ்வை விரும்பியமானா மின்னலை மாதிரி தோன்றி மறையக்கூடியது இது இல்லாம அதாவது மின்னல் தோன்றுவது எவ்வளவு நேரம் ஒரு fraction of a minute. அப்படி நிலையில்லாத லோக்க வாழ்க்கை பிறந்தான் இருந்தால் போயாச்சு அவ்வளோ தான் இருக்கா அப்படி நிலை இல்லாத லோக வாழ்க்கை இது வந்து பொய்யான இந்த வாழ்வு சத்தியம் நினைச்சிட்டு நெளித்ததுன்னு சொண்டு நான் விரும்பி அடியேன் என்னுடைய பாப்ப புண்ணியங்களால் நான் லௌகிக வாழ்க்கையை மாற்றிட்டேன் என்ன என்னன்னு சொல்லுவேன்னா இந்த லோகத்தில் விதியின் பயன் இதுதானா தளவிதியினுடைய பயன் இதுதானா இவ்வளோ தானா பாப்ப புண்ணியங்களால் அப்போ நீ எனக்கு ரட்சிக்க மாட்டேங்க எங்களை வந்து இந்த பாப்ப புண்ணியமான அதனுடைய பரணால வந்து இந்த தலை விதியில் வந்து உலக வாழ்க்கையில் மாட்டிட்டு இருக்கிறேன்னு என்னை தூக்கி விட மாட்டாயா ஏ சுவாமிநாதா வள்ளீசநாதா முகதி கராபலமும் தூக்க மாட்டையா அப்படின்னு கேட்கலாம் இது தங்கம் மாதிரியும் பல இருக்கக்கூடிய இருபத்தி நாலு தங்கம் அப்படி பொன் போன்ற வாய்ந்தவன் மணி போல பிரகாசமானும் சத்தியமான வஸ்து சத்தியம்னால பிரம்மம் அது விஷயம் தெரிஞ்சுக்கணும் சத்தியம்னால பிரம்மம் ஏன்னா அது வந்து காலத்தை தாண்டினது தேசத்தை தாண்டினது வஸ்துவ தாண்டினது எப்பவும் இருப்பது எப்போங்கிறதே தப்பு அது வந்து எப்போங்கிறதே ஒரு கால டைமென்ஷன் கொடுத்தோம் இருப்பது இருப்பது இருக்கிறது இருப்பது இருக்கிறது இருக்கிறது இருக்க அந்த அப்போ அந்த ஒரு தலையோடைய ஒரு முகத்தோடையோ இல்லை ஆறு முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஞானஸ்கந்தன் இருப்பவன் இருப்பவன் இருப்பவன் இருத்தான் இருந்தான் இருக்கான் இருப்பான் இல்லை இருக்கிறான் இருக்கிறான் இருக்கிறான் இருக்கிறான் அப்படிப்பட்டது அப்போ சத்தியமான ஒருத்தம் அனுகிரக மூர்த்தியாவே இருக்கான் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் நினைப்பற்ற அவர்தான் தலைவர் மயில கொண்ட ஒரு சத்தியானவன் இப்படி மின்னல் மாதிரி கஷண தோன்றி மறையக்கூடிய இந்த நிலையில்லாத இந்த லோக வாழ்க்கைய சத்தியம்னு நம்பி நிலையானதுன்னு நம்பி ஏமாந்து போயிட்டேன்னு இதற்காரணம் என்ன நான் முன்னால் செஞ்சேன் பாப்பா பொங்களா பாப்ப புண்ணியங்களா அந்த சஞ்சிடம் ஆஹ் பிராரப்தம் ஆகாமின்னு சொல்லுவார்கள் பிராரப்தத்தால் இருக்கக்கூடிய காரணமா என்னுடைய விதி பயன்தானா தெரியலையே அப்படிங்கிறார் நான் அழிகிறார் அருணகரை அழிக்கிறார் இந்த லோக வாழ்வும் செல்வமும் இந்த மின்னல் மாதிரி உத் அப்படி உடனே தோன்றி மறைஞ்சு மறையக்கூடியது நிலையில்லாத இந்த வாழ்க்கை அதை வந்து காமிக்கிறது இந்தது அது நம்முடைய அஜானத்தை காமிக்கிறது நில்லாதவற்றை நில என்று உணரும் புல்லறிவான்மை கடை திருக்குறள் அலங்காரத்திலையும் இந்த மாதிரி நீர்க்குமிழிக்கு நிகரன்பர் யாக்கை நில்லாத செல்வம் பார்க்குமிட தந்த மின்போலும் அலங்காரத்தில் அழியக்கூடிய இந்த லோக வாழ்வை விரும்பக்கூடியது என்ன செயல் பைத்திய காரகமாக இதுதான் நமக்கு அனுபூதி கந்தருடைய அனுபூத்தியை அடைவதற்கு கந்தரால் அனுகிரகம் பண்ணப்படுவதற்கு தடையாகக்கூடியது அப்படி விரும்புவதற்கு காரணம் என்ன முன்னால செஞ்ச பாப புண்ணியங்கள் பாப மூட்டம் வாசனா விசேஷங்கள் மனசில் அந்த பதிவுகள்லாம் இருக்கு என்னென்ன ஜென்மத்தில் என்னென்ன இதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது வேணும் வேண்டாம் அப்படி எல்லாம் வச்சு என்ன பண்ணமோ தெரியல அதனால் ஏற்பட்ட விதி அதனுடைய பலன்தானா தெரியல அப்போ ஊழியானதையும் வலிமை மிகவும் மிகவும் கெட்டியானதையும் பராக்கிரமம் கொண்டது அது நம்ம மேல முழுக்க ஆக்கிரமிக்கிறது பிறந்தல அப்போ தெரியலாம் கந்த புராணத்திலையும் சொல்றார் கச்சி பசிவாச்சார முதிர் தருதவமுடை பொது திருவோடு பொலிவராஜனும் மதிகனராஜனும் மன்னராஜனும் விதிகனை யாவரே வெல்லும் நீர்மையார் ராமாயணத்தில் வரும் அதுவே என்ன அது வந்து ரொம்ப அதனுடைய தரத்தை கேட்க கொண்டு போயிட்டாங்க அதனால சொல்றதில் வாழ்வினை மங்களத்து நாள் தாழ்வினை அருவர சிறை வரச்சீரை சாத்தினான் சூழ்வினை நான் முகத்து ஒருவர் சூழினும் ஊழ்வினை ஒருவரால் ஒழிக்கற்பாலுதோம் கோல்டன் சொன்ன ஓம் சொன்னேன் இல்லையா ஏ யூ எம் ஓம் இங்கிலீஷில் சொன்னால் அப்படி இருக்கும் ஏ யூன்னா கோல்டு கல்டு கம்பியிருந்தது ஆமாம் அது எம்மை சேர்த்துட்டா கோல்டு ஆயிடும் அப்படியே லோக அருமையானது ஒசக்தியானது எதுவ தங்கமே அப்படின்னு கொஞ்சிறது இல்லையா அது மாதிரி இப்ப வந்து வீட்டுல வந்து சின்ன குழந்த ஒரு பிறக்கார பையன் குழந்தை பிறந்திருக்கு தங்கமே அப்படின்னு கொன்றாரு இல்லையா அதே மாதிரிதான் இங்க சொல்றது பொண்ணு ஞானஸ்கந்தனை அப்படி போறாரு பொன்னே இது ஞானஸ்கந்தனை பாக்குறேன் இல்லையாங்க சரி வச்சு அப்படியே வச்சுப்போம் கௌப்பின தாரியா இருக்கான் ஞான ரெண்டத்தை வச்சிருந்துருக்கான் எங்க ஊர்ல வந்து கரும்ப கையில வச்சிருந்துருக்கான் எப்படே தங்கமே அப்படின்னு கூப்புறா அவ்வளவு தான் அரும் பொன்னே மணியே என்பேன்னு அப்படி தாய்மால கூட சொல்கிறேன் அப்படி மணி வந்து இயற்கையாக அதுக்கு அதனுடைய குணம் அந்த வஸ்து எல்லாம் இந்த பிரகிருத்தி சம்பந்தமான ஏற்பட்ட இது அது தானாக பிரகாசிக்கக்கூடியது இறைவனும் ஞான பிரகாசன் ஞானஸ்கந்தன் ஞான பண்டிதன் ஞான பிரகாசன் தங்க மாதிரி இருக்கணும் மணிவாண்டி அப்படி சொல்லணும் இதெல்லாம் ஓ அதாவது வந்து ஒரு இருக்காங்க உதாரணத்துக்கு அமைக்கிடுது அப்போ லோக வஸ்துக்கள் அழியக்கூடிய தன்மை கொண்டது சொன்னார் இல்லையா அப்போ இறைவண்ணம் நித்திய வஸ்து நித்தியம்னு சொல்கிறது வந்து புரிவதற்காக சொன்னது அவர் தான் இருக்கிற வஸ்து அதுதான் சத்தியங்கிற வார்த்தைகள் சொன்னார் சத்தியங்கிற வார்த்தை சொல்கிறது பிரம்மத்தை தான் குறிக்கும் நிர்குணமான உருவமற்ற முருகனை தான் குறிக்கும் அது தவிர அது உலக வஸ்துவாகவும் இருக்கக்கூடிய அவனை தான் இதே பொதுவாக பிரம்மத்தை பற்றி சொல்கிற போது வேதாந்தத்தில் இருக்குது இருக்குது இருக்குது சிவம் இருக்கு இருக்குது இருக்குது அது தான் இந்த சக்தி வெளிப்படுறது இந்த காலத்தில் சிருஷ்டி காலத்தில் அதுதான் சக்தி அதுதான் பிரகதி அதுதான் உமையம்மை அதுதான் வந்து இப்போ சொன்ன மின்னல் மின்னலும் அந்த சக் சக்திக்கு சொல்ல முடியாது மின்னலில் இருக்கிறது அதுவும் ஒரு சக்தியினுடைய ரூபம் கரண்ட்டுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா கரண்ட்டை பார்க்க முடியுமா தொட என்ன முடியும் கரண்ட்டை வந்து பல்ப் வழியாக வந்தால் லைட்டு கொடுக்குறதுங்க ன் வழியா வரபோதும் காத்து கொடுக்குறது ஏசி வழியா வரபோதும் குடுமை கொடுக்குறது ஃப்ரிஜிரேட்டர்ல இருந்தால் எல்லா வச்சூலும் காப்பாற்றப்படுகிறது இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அப்புறம் கைசர்ல வச்சா தண்ணி கொடு அப்படிதான் அந்த சக்தி உலகம் முழுக்கும் இருப்பது இந்த சக்தி மட்டுமே சிவம் சிவமா இருக்கு அது மாதிரி இங்க என்னன்னா அதே சிவங்கிற சொல்ற பிரம்மம் முருகனுடைய அந்த அபின்னமாக இருக்கக்கூடிய சக்தி தான் இந்த பிரகிருத்தியாக இருக்குது அதை பிரகிருத்தி அதுதான் உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் அப்படிலாம் சொல்லுவார்கள் அதனால் எந்த வஸ்துவ இந்த உலகத்தில் பார்த்தாலும் எல்லாம் அந்த அவ அந்த ரூபமாக இருக்கக்கூடியவன் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அதனால் தான் சத்தியம் அதாவது நிஜம் தெரியும் ஆனால் உண்மையில் இருக்கக்கூடியது பரமார்த்த வஸ்து அப்சல்யூட் ரியாலிட்டி முருகன் மட்டுமே அப்போ மண்ணே நிலை பேருக்குது இறைவன் எப்பொழுதுமே சாஸ்வதமானும் நிலையாட்டும் நிலையான சாஸ்வரமான இதை அன்பை கொடுக்கக்கூடியும் மண்ணே மாமணியே மழைப்பாடியுள் மாணிக்கமே சுந்தரர் சொல்றார் சூரபத்மனான ஆணவ மலம் அவரை வந்து அவனுடைய வலிமை அவனுடைய பராக்கிரமத்தை அடக்கி அவனை முடித்து அவனை வந்து முழுக்க அவனை வந்து ஒழித்து கட்டாம மயிலாக மாற்றி அனுகிரகத்தால் செய்து கொண்டான் அதனால் என்னுடைய அவனை பண்ணியேன் ஆயிரத்தி எட்டு அண்ண அண்டான் நூற்றி எட்டு யுகம் ஆண்டானே அவ்வளவு பெரிய வலிமையான அவனை வந்து பண்ணியேன் என்னுடைய வதி அவ்வளோ வலிசுமே வலிமையான என்னை வந்து என்னை ஆண்டாரோட கூடாதா எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணக்கூடாதா என்னையும் உனக்கு வந்து உன்னோட சேர்த்துக்கூடாதா அப்படின்னு சொல்கிறது கேட்குறார் அப்படும் அப்போ என்னன்னா மயிலேரியம் வானவனி ஞான பண்றா நிலையில்லாத வாழ்வை எனக்கு விரும்பக்கூடிய என்னுடைய அக்ஞானம் அறிவு அறி மடத்தன்மை அறியாமையை முக்கி அனுபூதி ஞானத்தை கொடுக்கக்கூடாதா அனுபூதி ஞானத்தை கொடுன்னு தான் அர்த்தம் அதுக்கு அப்படி சொல்றார் நம்ம அருணகிரிநாதர் பாக்யத்தை விதி வழி அனுபவிப்பதற்காக காமிக்கிறார் அதான் அப்படின்னா நம்முடைய வாழ்வு மின்னல் மாதிரி மோகத்தை விளைவித்து போயிடும் நிற்காது நிற்காது எந்த வாழ்வு உலக வாழ்வு மிக சீக்கிரமாக அப்படி தோன்றி போயிடும் மறைஞ்சுக்கிடும் ஆனால் நிலையில்லாத இந்த வாழ்வை விட்டுட்டும் நிலையான வஸ்துவான அந்த பரபிரம்மத்தை அடைய வேண்டும் அவரை வந்து சம்போதனம் பண்ணார் நீ மணியே மணியே பொருளே அருளே மண்ணே பொன்னே நீ வந்து சத்தியமான வஸ்து இல்லையா கருணரூபம் இல்லையா கருணாகர கடவுள் இல்லையா மயில்வாகரனே அந்த சூரபத்மன் என்ன ஒன்னால் அடக்கிற போது என் வந்து இப்படி கேடுகட்ட தனமாக இந்த உலோக வாழ்க்கையை சர்வம் நித்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனே நீ வந்து அடக்கி ஆளக்கூடாதா அனுகிரகம் செய்யக்கூடாதா அப்படி சொல்கிறா போல இதை நம்ம பார்க்கலாம் இந்த இத பொ அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லையா பொன்னு மணியே பொருளே அருளே அரு அனுகிரூபமா இருக்கக்கூடிய பகவானுக்கு இதுக்கெல்லாம் இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிருக்கும் பகவானுக்கு ஞானஸ்கந்தனுக்கு ஆல்டர்னேட்டிவ் உண்டாவே கிடையாது அது பொன்னார் மினியனு புலித்தோலை அசை அறை கசைத்து செஞ்சடை மேல் மிளிர்கொன்றையணிந்தவனே மண்ணே மாமணிய மழப்பாடியுள் மாணிக்கமி அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேனே இப்படி சுந்திரமூர்த்தி நாயனார் பாடுறார் அதே தான் இவரும் சொல்கிறார் அரும் பொனே மணியே என் அன்பே என் அன்பான அறிவே என் அறிவில் ஊரும் ஆனந்த வெள்ளம் இந்த ஆனந்த வெள்ளம் தான் ஞானஸ்கந்த அனுபூதி வெள்ளம் ஞானஸ்கந்த அனுபூதி வெள்ளம் தான் இந்த ஆனந்த வெள்ளம் இப்படி நவலோகங்கள் இருக்கு ரசத்துக்கு நிற்காதுன்னு சொல்கிறார்கள் இந்த கோல்டு அது ஒன்று தான் க ரசத்திற்கு நிற்கும் அதில் வந்து ஆகாது தங்கம் மாத்திரம் போகாது இதுவோ நவமணி அது சுப்ரமணி சிந்தாமணி ஷிகாமணி மணிக்கு மணி அப்படிப்பட்டது அப்போது மணி என்னது எம்போ எண்ணிவு மணி துட்டு காலம் இது இல்லாமல் அவரை நம்ம நினைக்க வேண்டும் நம்ம இந்த ஏதாவது எப்படி சொல்லுவார்னா இந்த பிரம்மம் கால தேச வஸ்து பரிச்சயதம் இல்லாததே பிரம்மம் கால தேசு வஸ்து பரிச்சயம் இருக்கிறவன் நானும் நீங்கள் அப்போ இந்த சொல்ல மாதிரியும் இந்த மணி எம்போ என்னி மணி அதுவும் வேண்டாம் அது துட்டு காலம் இந்த டைம் பார்க்குறத மணி இந்த மாதிரி இதெல்லாம் எல்லா விதமான டைமென்ஷனை தாண்டி அந்த ஞான ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஞான பண்டிதாக இந்த ஜீவனை என்னை உபாதி ரஹிதமாக செய்து அதாவது பிஎம்ஐ காம்ப்ளெக்ஸ் சொல்லப்பட்ட பாடி மைண்டு இன்டெலக்ட் இந்த காம்ப்ளெக்ஸில் இல்லாமல் செய்து என்னுடைய அகங்காரத்தை அகற்றி உணவோட சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த அனுபூத்தி ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்கூடாரா கொடுக்க வேண்டும் சொல்கிறது தான் இதனுடைய ஒரு தாத்யமாக இருக்கு அதனால் பொருளே பரம்பொருளே அருளே கருணாரூபமாக இருக்கக்கூடியவனே மண்ணே தலைவனே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை யாருக்கு வேண்டுக்கும் வேண்டுக்காது அதனால் அப்போ வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் மாயா பாசத்தில் மாட்டிண்டு இந்த உலக வாழ்க்கையில் இருந்துட்டு கண்டதே காட்சி கொண்டதே குரல் இருந்துது இருக்கக்கூடாதையும் அதனால் நீ இப்படிப்பட்ட அனுகிரக ரூ மூர்த்தியாக இருக்கக்கூடியவன் நீ வந்து எங்களுக்கு அனுகிரகத்தை செய்வாயாக அனுகிரகத்தையும் செய்வாயாக அப்படி ஞான பண்டிதாக நிலை பெறாத வாழ்வு இதே இதை வந்து நீயோ நிலை நீ நிலையாக இருப்போம் எங்களுக்கு அனுபூத்தி ஞானத்தை அனுகிரகம் செய்வாயாகு